அவர்களிடம் அபுபக்கர் அவர்கள் அவர்கள் சந்தித்தது போல் அவர்களை நாமும் சந்திக்க செல்வோம் என்று கூறினார்கள் அவ்விருவரும் உம்மு ஐமன் ரவி அல்லாஹா அவர்களிடம் வந்த போது அல்லாஹுள்ளும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே உங்களை அழ எது என்று இருவரும் கேட்டனர் உம்மு ஐமன் ரவி அல்லாஹா அவர்கள் நபி சல்லாஹுவா அணிஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுடன் சிறந்தவை உண்டு என்பதை நான் அறியாமல் இருந்து நான் அழவில்லை எனினும் அதாவது வகி வானத்தில் இருந்து வருவது நின்று விட்டதே என்று நான் என்று கூறினார்கள் அழும் நிலைக்கு அவ்விருவரும் ஆளாகி அவர்களுடன் அந்த இருவரும் அழத்து வங்கினார்கள் முஸ்லிம் இரண்டு நான்கு ஐந்து நான்கு